சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமித் ருதித்தையாச்சி ஹசந்தி நந்தி வதகி காத்தியாத்தியனு தூஷ்ணீம் பரமத்தியன பாகவத தர்மத்தை மேலும் பிரபுத்தர் சொல்கிறார் அந்த பாகவதர்கள் எப்படி பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள்னால் கொச்சித்து ருதந்தி சில சமயம் என்ன பண்ணுகிறார்கள் அழுகிறார்கள் எதனாலேன்னு அச்சுத சிந்தையா பகவானை நினச்சி ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள் அப்புறம் கொச்சித் ஹசந்தி சில சமயம் பகவானுடைய லீலைகளை எல்லாம் நினச்சி சிரிக்கிறார்கள் நந்தந்தி ஆழமாக மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறார்கள் வதந்தி அலௌக்கிக்காக அலௌகிக்காக பவந்தி இது மகாந்தகா வதந்தி அப்படி எடுத்துக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை இந்த உலகத்தோட தொடர்பற்ற ஒரு பித்து பிடித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் பித்து இல்லை இந்த இறை பித்து ஆனந்த பித்து இந்த பணப்பைத்தியம் பதவி பைத்தியம் ஆண் பைத்தியம் பெண் பைத்தியம் எல்லாம் பிடிச்சா அலையாமல் இது அலௌக்கிகமான ஒரு ஆனந்தத்தில் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமில்லை நிறியந்தி நடனமாடுகிறார்கள் காயந்தி பாடுகிறார்கள் அஜம் அனுசீலையந்தி கடவுளை மாதிரி நடித்து காட்டுகிறார்கள் அனுசீலையந்தி அப்படின்னு சொன்னால் பகவானை மாதிரி வேஷம் போட்டுக்கொள்ளுகிறார்கள் கோபிகைகள் வேஷம் போட்டுக்கொள்ளுகிறார்கள் அந்த நடந்த லீலைகளையெல்லாம் அவர்கள் நடித்து காட்டுகிறார்கள் அதுதான் அனுஷீலயந்தின்னு பேர் அதாவது அவருடைய லீலையை அபிநயம் பண்ணி காட்டுகிறார்கள் அதுக்கப்புறம் என்னாகிறதுனா தூஷ்ணீம் பரம் ஏத்திய நிர்வத்தாக பவந்தி அப்புறம் அமைதியாக தியானம் பண்ணி கொண்டு எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு பேரானந்தத்தில் திளைத்திருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஆக அழுகிறது எல்லா உணர்ச்சிகளையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அச்சுத சிந்தையா அச்சுத்தனுடைய சிந்தையினால் ஆனந்தத்திலிருந்து நழுவாத இறைவனுடைய ஸ்வரூபத்தை சிந்தனை பண்ணுறதுனால அழுகவும் சிரிக்கவும் மகிழ்ச்சி அடையவும் இந்த உலக வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல இல்லாமல் வித்தியாசமாக உயர்ந்த ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பகவானுடைய லீலைகளை எல்லாம் அபிநயம் செய்து கொண்டும் பிறகு அமைதியாக எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு தியானத்திலே ஆழ்ந்தும் இருக்கிறார்கள் பாகவதர்கள் என்று பிரபு தர் பாகவத தர்மங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் கொச்சித் ருதந்தியுத சிந்தையா கொச்சித் ஹசந்தி நந்தி வதந்தியலக நிறந்தி காயந்தியனு தியஜம் பவந்தி தூஷ்ணீம் பரமேத்திய நிர்வாக எல்லோருக்கும்